அது மாதிரி ஆள் ஒருத்தங்க இருக்கிறான்னு சொன்னார் சொன்ன உடனே சரி அந்த அந்த ஆழத்தில் வந்து வேலை வாங்குறதுன்னா வேலை செய்யலைன்னா உடனே தண்டனை இல்லை கையிலே கொடுத்துடுவான் அதில் செம்மையாக ஒன்று இழுத்தார் அப்படி இழுத்தது எல்லா உயிரினங்களையும் பட்டுதுன்னு கேள்விப்பட்டியாரா அப்படின்னார் ஆமாண்ணார் அப்போ எனவே என்ன தெரியுது இந்த சொக்கநாத பெருமான் தான் உயிர்க்குயிராக எல்லா உயிர்தோறும் இருக்கிறோன்னு தெரியுது ஏ அவன் வாங்கினாடி எல்லா உயிரும் வாங்கினதுனா அப்படின்னா இப்படி சொன்னோன்னு ஒரு கவர் எல்லோரும் கேள்வி ஒன்று கேள்விப்பாங்க என்ன தெரியுமா அவன் மேலே பட்ட அடி எல்லாேர் மேலேயும் பட்டுது அவன் தின்னப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்டமானு கேட்டான் ஆமாம் ஆமாம் சாமி ஒன்றுக்கு சொன்ன நீதி இன்னொன்று சொல்லும் இல்லை சொல்லணுப்பா அவன் மேலே அடித்தது உலகத்தில் இருக்க உயிரெல்லாம் அடிச்சது நீங்கள் அந்த மனுஷன் வாங்கி வந்தி பிட்டு தின்னால் பக்க பக்குன்னு அப்போ நம்ம உயிரெலாம் கொழுந்துருக்கணும் உலகமெல்லாம் கொழுந்துருவான்னு கேட்டான் கேட்குறான் இல்லை என்ன பண்ணுறது பதில் சொல்லுமில்ல என்ன பண்ணுறது அங்கே சைவ சித்தாந்தம் வருகிறது இல்ல இடைப்பிறவர்கள அவன் வாங்கிய அடியினால் உயிர்கள் எல்லாம் வாங்கியது அடி என்னன்னு கேட்டா அதனுடைய ஆணவம் நீங்குவதற்காக நம்முடைய மலம் நீக்கத்திற்காக அவன் சாப்பிட்ட மாத்திரத்தில் நாமளும் சாப்பிட்டுருந்தோம்னா இன்னும் பிராரத்வம் போயிட்டு இருக்கும் நீண்டுகிட்டு இருக்கும் எனவே நம்முடைய பிராரத்த வினையானது நீளக்கூடாது என்பதற்காக தான் மட்டும் சாப்பிட்டு நம்ம சாப்பிடாம வைச்சான் நம்முடைய ஆணவம் நம்ம விட்டு தான் அடி வாங்கும் போது அடி வாங்க பாண்டியன்டித்த ஒரே ஒரு அடி அவன் மீது மட்டும் படாமல் உலகம் உரிமை எல்லாம் பட்டது அதனால சொக்கநாத பெருமான் தான் விருந்து நிற்கிறான் பறந்து நிற்கிறான்பது என்னுடைய கருத்து என்று சொல்லி சொன்ன அப்புறம் சொன்னார் இந்த உலகத்தில் உயிரளெல்லாம் பிழைக்கணுங்கிறதுக்காக மேலும் மேலும் கரையிறனுங்கிறதுக்காக அறுபத்தி நாலு செய்தான் அது அந்த தெய்வம் என்ன தெய்வம்ப்பா அப்படின்னு கேட்டார் என்ன எங்க சொக்கநாதர் தான் ஒன்னும் ரெண்டு இல்லை அறுபத்தி நாலு திருவிடாடல் மனுஷன் என்னென்ன அதில் வந்து ராஜபாட்டில் நடித்த திருவிளையாடல் இருக்குது எது அருமையா திருமணம் படலத்தில் வந்து சொக்கநாதராயிருந்து ரொம்ப அருமையாக மாப்பிள்ளையா இருந்து திருமணம் செய்துக்கிட்டார் அப்புறம் இங்கே வந்து உக்கரகுமாரன் தோற்று விற்றான் இதெல்லாம் நல்ல முறையில் இருந்தால் வந்து திருமணம் இல்லைங்களா நல்ல நடிகன் நாடகமது ஆனால் அதே பெருமான் மீன் பிடிப்பதற்காக வந்து ஒரு வளைஞனாய் பிறந்தார் தோன்றினார் அப்புறம் இன்னொரு மாதம் நான் இன்னும் சொல்லியிருக்கிறேன் விறகு சுமந்தர் இல்லைங்களா வளையல் சுமந்தார் மாணிக்கம் சுமந்தார் மனுஷன் தலையில் தூக்கி வந்ததுக்கு இந்த நல்ல அக்ர்த்தும் போது விறகோ விறகு அப்படின்னு வித்துது மாணிக்கமோ மாணிக்கம் அப்படின்னு வித்துது வளையல் வளையல் வித்துது படாத பாடம் இதெல்லாம் கூட பரவாயில்ல ஒரு பரிந்துரை கடிதம் கொடுத்தது பரிந்துரை கடிதம் கொடுத்தது ரொம்ப அருமையாக பரிந்துரை கடிதம் கொடுத்து பாவம் ஒரு ஆள் ரொம்ப நாள் பூஜை பண்ணான் பூஜை பண்ணிக்கிட்டே வரான் அவனை கல்யாணம் பண்ணால் பூஜை பண்ணுற உரிமை உண்டு ஆதி செய்வரில்ல வேறு என்ன செய்யறதுனார் கல்யாண கருத்து சில்லற இல்லை அப்போ இப்போ தான் மாப்பிள்ளைக்கு வேண்டிய இல்லையே இப்படி இந்த பரிந்துரை கடிதம் கொடுத்த வரைக்கும் செய்தார் அது மட்டுமல்ல பண்டி குட்டிக்கு தாயும் ஆனார் அது ரொம்ப இருக்கிறதுக்குட்டிக்கு முளை கொடுத்த படலம் ஒரு படம் பாவம் சொக்கநாதர் பெருமான் என்று சொல்லி யாவன் என்ன விளையாடல் செய்தான் ஒரு சவால் விடுறார் எந்த ஊர்லேயா அங்க இருக்கிற ஆண்டவன் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை உயிருக்காக செய்தான் சொல்லுவோம் எங்க மதுரை தவிர எங்க சொக்கநாதர் தவிர அவனு கோம்னையாக இந்த உலகம் எங்குமே இல்லை அப்படிப்பட்ட அருள் செய்தவர்களும் யாரும் இல்லை அறியமாம் சிறப்பு பெற்ற உத்தமன் என்றும் எந்த உலகிலும் இல்லை அதிக தன்மை அணித்தின் விளம்ப கேள்வின் சொல்லுகிறேன் என்று சொல்லி இருபத்தி அறுபத்தி நான்கு திருவிட ஆடலை செய்த சுக்கராத பெருமான் எங்களுடைய பெருமான் தான் என்று சொன்ன அதுல ஒரு அருமையான பாட்டு நான் கடவுள் வாழ்த்து சொல்லும் போது சொன்ன மறந்திருக்கலாம் என்ன அந்த பெருமான் இங்கே பெருமாட்டை மனப்பதற்கு வந்த போது திருமணப்படலு சொல்றமே அங்க கூட தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டுதான் வந்தான் பெருமான் பெருமானாக வராமல் இந்த திருவிழையாளர் இழுத்துவதற்காக தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டு வந்தான் என்ன மாற்றம் அது அப்படியே நடற்படம் எடுத்து சொல்வது போல பரிஞ்சோத சொல்லிருக்க சடை மாறித்து அவருக்கு வெள்ளாழ் விரிசடையாய் விடையாயி திருவாசகம் வெள்ளம் தாழ் விரிசடையாய் விடையாய் பெருமானி என கேட்டு வேட்ட நஞ்சாய் என்கிறார் எனவே அவன் தலையை சடையெல்லாம் ஒரே பிடிச்சு அதனால இங்க வரும்போது மாப்பிளையா வரும்போது அப்படி வரலாமா சடை மறைத்து சடையெல்லாம் சடை மறைத்துனத சடையை வெட்டின்னு சொல்லல ஒரு நாள் கூத்துக்க அது செய்யப்படாது அது ஒரு பழமொழி உண்டு ஒரு நாள் குத்துக்க செய்யறதானு ஒரு பழமொழி உண்டு டேஷ் டேஷ்லாம் விட்டுவிட்டேன் நான் சொல்லக்கூடாது அதனால சடையை மறைத்தானே தவிர சடையை விடுத்தான் சாடை மறைத்து இங்கே அம்மா மனக்கணும் பாண்டிமனுடைய மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு தாய் சாடை தலை சூட்டி மவுடத்தை வச்சுக்கிட்டானா சாடை மறைத்து கதிர் மகுடம் சூட்டிங்களா அப்புறம் என்னன்னாரு மேல என்ன இருந்தார் தனந்து கொன்றை மாலை வச்சிருந்தான் இங்க பாண்டியனா வருகின்ற பொழுது என்ன வேணும் வேப்ப மாலை வேணும் அதனால கொன்ற மாலை அப்படியே வச்சுட்டு கழுதி வச்சுட்டு வேப்ப மாலை கூட்டிட்டான் கொன்ற எந்த வேப்பின் தொடை முடித்து மேல எல்லாம் என்ன இருக்குதுன்னா பாம்பு எப்படி பார்த்தாலும் வரும் சுந்தரமுக சுவாமி சொல்வார் ஏய்யா உங்கள்கிட்ட வந்து நாங்கள் ஏதாவது அடிமையாக இருந்து வேலை செய்கிறதுக்கு நான் ஒரு இளைஞரணி திரட்டுறேன் இளைஞரணி அப்பவே திரட்டினார் அவர் திரட்டேன் ஆனால் எல்லா இளைஞர் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அடைய ஏய்யா அந்த தலைவன்கிட்ட போகணும்னு சொன்னால் பாம்பு புசு புசுன்னு வருது அப்படின்னாரு அதனால் அதெல்லாம் கொஞ்சம் விடு உங்கள் அணியை நான் திரட்டுறேன் பாம்பு மூசு மூசு என்னும் புசு புசுங்க தான் உனக்கு யாரையும் அடிமை செய்வா ஒரு ஆள் வரமாட்டானே அப்படின்னு அது மாதிரி இங்கே முழுங்கு இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப அருமையாக அந்த பாம்பெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கான் அது என் விஷம் பொருந்திய பாம்பு அந்த நாகத்தை எல்லாம் அப்படி கழட்டி கொஞ்ச நேரம் வச்சுட்டு நீங்க எல்லாம் போயிருங்க நீக்கி விட்டு தலையிலிருந்து கால் வரைக்கும் மாணிக்கங்கள் ஆழைக்கப்பட்ட முத்துக்கள் ஆலயக்கப்பட்ட அப்படியே நாகரணத்தை மாணிக்க சுடற்பூண் ஏந்தி விடை நிறுத்தி தனக்கு கொடி என்ன ரிஷப கொடி ஆணியற்று கொடி அந்த கொடியை கூட மாற்றி விட்டாருன்னு இல்லைன்னு ம் கொடிக்காக சண்டை போடுறீங்களே சண்டையே கிடையாது ஏன்னா அம்மா கிட்ட வந்தால் என்னது என்ன கொடி மீனக்குடி அது மீன் இவருக்கு என்னது விடை கொடி விடை கொடியா கயற்கொடியா அப்படின்னு தகராறு பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போய் ஸ்டேஷன் வரல ஸ்டேஷன் வந்தால் அவர் அங்கேயும் தீர்ப்பு தீர்ப்பு சரியான ஸ்டேஷன் அதனால் ஸ்டேஷன் மாதிரி ஒரு ஆளுநர் வச்சுக்கோங்க ஏ சுவாமி நான் மதுரைக்கு போகிறேன் எனக்கு விடைக்குடி ஆனால் அங்கே கயற்குடி நான் விடைக்குடி வச்சுக்கிறதா கயற்குடி வச்சுக்கிறதா ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போய் விடைக்குடியே உமக்கு என்று தீர்ப்பளிக்கப்பட்ட மாதிரி இல்லாமல் நீ எங்கே போய்யோ அங்கே இருக்கிற அம்மாவை நீ ஆட்கொள்ள போகிற அவளுக்கு என்ன பாண்டிமா தேவியாக இருக்கிறா அவளுக்கு என்ன கூடி கயற்குடி அதையே வச்சுக்கப்பானேன் எனவே ஸ்டேஷன் என்ன பண்ணிட்டான்னா கயற்குடியே வச்சுக்கன்றேன் வீடை நிறுத்தி கயல் எடுத்து கயற்குடியை எடுத்துக்கிட்டானா வழுதி மருமகநாயகி இது வரைக்கும் கைலாசத்தில் இருக்கின்ற சுருமான அர்த்தம் மதுரைக்கு வந்தவன்கேட்ட மாப்பிள்ளை எப்போ வந்தாருங்க என்ன இருந்தாரு நேத்தா வந்தார் சரி சரி சரி பாப்பா வந்துருக்குதா பாப்பா வந்துருக்குது பாப்பாவும் மாப்பிள்ளை வந்துருக்காங்களா இன்னொரு ஒரு ஒரு வாரம் இருப்பாங்களா இல்லை இல்லை இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வழுதி மருமகனாகி மட வரலை மணந்து தடாதகப் பிராட்டியட உலக முழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வாம் அப்படிப்பட்ட சொக்கநாத பெருமானை வணங்குகிறேன் எனவே தன்னுடைய உடையை மற்ற அணிகலன்களை எல்லாவற்றையும் மாற்றி இங்கே பாண்டியன் மருமகனாய் வந்து ஆட்சிதான் அவையெல்லாம் அவன் இந்த மதுரைக்கு செய்த பெருமை அதனால் இந்த உயிரிழக்கு செய்த பெருமை இதை இப்படி பார்த்தார் இப்போ விடை கொடியை நிறுத்திவிட்டு கயற்கொடி எடுத்துக்கிட்டான்னு பண்ணார் குமரோரு சுவாமிகள் மீனாட்சி அம் பிடித்தல் உரோடு சுவாமி அவர் இந்த கொடியை பற்றி பேசினர் உத்தம குணங்கள் எல்லாம் உலோகத்தால் அழியுமா போல் எவ்வளவு நல்ல குணம் இருந்தாலும் இந்த கஞ்சத்தருமன் ஒன்று இருக்குமான அத்தனையும் கெடுத்து விடும் அது போல எவ்வளவு பாவம் இருந்தாலும் எங்கள் சொக்கநாதன் நினைச்சா தானாக போடும்னர் இப்போ ஓமையில பொறுத்தீங்கன்னா ரொம்ப தப்பாக உத்தம குணங்கள் எல்லாம் என்பது பாவம் உலோகம் என்ற ஒன்றினால் அழியும் எங்கள் சொக்கநாதன் உண்டினால் உலோகத்துக்கு நேர் உதாரணம் யாரு சொக்கநாதன் இப்படி செய்யலாமா என்ன ஓமை செய்யலாம் தப்பில்லை அப்ப நீ நேராக ஓமை வச்சு பொறுத்தனீங்கன்னா உத்தம குணங்கள் எல்லாம் எதனால் போகும் உலோபத்தால் போகும் அது போல எவ்வளவு பாவம் இருந்தாலும் யாரால் போகும் சொக்கநாதரால் போகும் அப்போ உலோபம் என்பது சொக்கநாதர் சிவசிவ சிவ சிவா மற்ற குணங்கள் என்பன மற்ற பாவங்கள் என்று ஓமை வச்சா அப்படி இருக்கும் ஆனால் அருமையான அந்த நீதி அப்போ கஞ்சத்தனம் வேற சிக்கனை வேற சிக்கனை இருக்கணும் சிக்கனை இருக்கணும் கஞ்சத்தனம் கூடாது இமையாத செலவு கூட செய்யாமல் செய்ய வேண்டியது ஊதாரித்தனம் இல்லாம இருக்கிறது திருவிழா ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போட்டி வழங்கும் நெறி சிக்கனம் யாரும் ஆனா கஞ்சத்தனம் கூட அது இருந்த என்ன உத்தம குணங்கள் எல்லாவற்றையும் இந்த உலகம் என்ற ஒரு குணம் அடிச்சுடுமா அழியுமா போல் ரொம்ப அருமையா சொன்னீங்களா பல காரணம் சொன்னார் இன்னொன்று போல சைவ தானம் படிச்சவங்களுக்கு ஆண்டவனுடைய அருட்கண் நோக்கு அதாவது குருமூர்த்தி அருட்கண் நோக்கு இருந்தா என்ன கெடும் அவங்க அப்புறம் உபதேசத்தினாலே ஒரு சொல் சொையாசருடைய சிறப்பு போல குருநாதனுடைய பார்வையும் குருநாதனுடைய சொல்லினாலே எவ்வளவு தீமை போகுதோ அது போல எங்க சொக்கநாதனை பார்த்தாலே தீமி போகும் இது பாருங்க தீட்சிக்காக சொன்னது அறம் இப்ப சொன்னது சமயம் என்று சொல்றார் நீதி சொல்லுகிறார் சேரு கூற அழியும் கற்ற கல்வி போல் இது புலவர்களுக்கு அறிஞர்களுக்கு சொன்னது என்னன்னு நிறைய படிச்சிருக்கலாம் இந்த கர்வம்னு ஒண்ணு வந்தது அத்தையும் தோஞ்சு அப்போத்துக்கும் படிப்பு அறிவுக்கும் கொஞ்சம் கூடாது பெருமையா பேசல் சொல்லி தன்னை பேசலான் மன்றத்தோலை தூக்கணும் எங்கேயாவது அரசனுடைய பல்கலைக்கழகத்துல நான் தான் இன்னும் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கணும் ஆகவே அப்படி செய்யலாம் இன்னொன்னு தன்னை மறுதலை படித்த காலையும் தன்னை பத்தி படிச்சு சொன்னு வச்சுங்க வந்து உனக்கு என்ன தெரியுமா சரி உனக்கு என்னடா தெரியும் நான் யார் தெரியுமா நாற்பதாண்டு அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் மலை வெள்ளா வச்சேன் அப்படி சொல்றது இந்த மாதிரி இடத்துல தன்னை பொழுதலும் தகு பத்தி கொஞ்சம் பெருமிதமா பேசிக்கலாம் திருவள்ளூர் பார்த்த திருவள்ளூர் காலம் இருக்கெல்லாம் ரொம்ப முன்னே நான் சும்மா வெறிக்கா சொல்றேன் திருவள்ளூர் பார்த்தா இல்லைங்களா திருவள்ளூர் காலம் கிமு நன்னூலார் காலம் கிபி பன்னெண்டு திருவள்ளூர் பார்த்தார் ஏ நன்னூலார் சொன்னூரா சொன்னா காதலோட கேட்டுக்காத அப்படின்னா என்ன சாமி எப்பமே உன்னை பத்தி பாராட்ட பாராட்டக்கூடார் இவர் எங்கேயாவது சில இடங்களாக சொன்ன அவருடைய எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த காரணத்தை கொண்டும் உன்னை பத்தி நீ பாராட்டி கொள்ளக்கூடாது எஞ்ஞான் தன்னை தன்னைத்தான் புரட்சிப்படுத்தி பேசிக் கொள்ளுதல் என் கூட திருவள்ளுவன் வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை அப்படி தன்னை பத்தி வேந்தால் அறிவு தானா போடும் எவ்வளவு கல்வி இருந்தாலும் அழியுமோ அது போல எங்க சுக்கரநாதனை கண்ட மாத்திரத்திலேயே எல்லா பாவங்களும் நீங்கும் என்று சொல்லுவர் ஒரு மூன்று பாடலை வைத்து எத்தனையோ விதமான நீதிகளை எல்லாம் வச்சுகிறார் சரிங்களா நெருப்பில் இருந்த கண்ட பஞ்சு மாதிரி உத்தம குணங்களெல்லாம் உலோகத்தால் போற மாதிரி செருக்கு இருந்தால் அறிவழிய மாதிரி ஞானாசிரியல் மனம் நீங்குவது போல சொக்கநாத பெருமானை கண்டால் எல்லாம் நீங்கும் என்று சொல்லுகிற அறிவிப்பாடு இருக்கேன் அறிவிப்பாடு இது அந்த ஆசிரியருடைய மனநிலையை காட்டுகிறது இல்லை ரொம்ப அருமையா சொல்லுகிறார் கடைசியா சொல்லுகிறார் எங்களுடைய பெருமானி நீங்கள் முறைப்படி வலுவாமல் வழிபாடு செய்தால் என்ன கிடைக்கும் நீராட்டி பூசித்தோர் நீங்க பன்னீர் நாள் தென் பசும்பால் ஒரு ஆயிரம் லிட்டர் தேன் அபிஷேகம் பஞ்சாமிர்தம் என்று இப்படி எல்லாம் அபிஷேகம் பண்றத பத்தி நாங்க சொல்லல நிதிமிகுத்தவர் செய்க எங்க சொக்கநாத பெருமானுக்கு நேர பொற்றாமரில் இறங்குறது புளிக்கிறது புளித்த உடனே தண்ணீர் இணைந்து சரி ஒரு டம்ளர் கூட எடுத்துட்டு வரல சொக்கநாத பெருமானதுக்கு என்ன பண்றது யாராவது எடுத்துட்டு வரான ஒருத்தன காணும் ஆனா அபிஷேகம் பண்ணா தேவலான் இருக்கு என்ன பண்றதுன்னு வேற ஒண்ணு செய்ய முடியல என்ன பண்றதுன்னர் சரி அப்படியே கையில கொஞ்சம் எடுத்துக்குவோம் அது சின்ன ஆமாம் எடுத்துட்டு போவே அப்படியே வச்சுருவோம் போதுண்டா கண்ணாரு அங்க யாராவது நீர் எடுத்தூர் இவ்வளவு தண்ணி மட்டும் எடுத்துட்டு கொண்டு போய் அப்பா நீ தான் இருக்கிறி பூசித்தோர் அளவில் ஏனை துங்கதலத்துறையில் மூர்த்தி கலிச்சிவாக மனு சொன்னவார்த்தான் மங்களமாகிய முகமன் ஈரட்டும் வழுவாது பாசம்வசலா இந்த அளவு தண்ணீரை எடுத்து கொண்டு பயச பண்ணிட்டு கிணத்துல போட்டுக்கிறது காசியில பண்ணி செஞ்சுக்கலாம் காசியில தான் அப்படி செஞ்சுக்கலாம் காசியில என்ன எல்லாரும் தண்ணீர் எடுத்துக்கிட்டு போய் தலையில பெருமானுக்கு ஊத்திட்டு தொட்டு கண்டை வச்சு ஊத்திட்டு வந்துடலாம் அந்த புண்ணியம் காசியில தான் இருக்கு அது மாதிரி சொக்கநாத பெருமானை அந்த மாதிரி செய்துட்டு வந்தீங்கன்னு சொன்ன அதுக்கு என்ன புண்ணியம் சிதம்பரத்துக்கு வந்து நடராஜாவுக்கு இருபது லட்சம் ரூபாயில ஒரு அபிஷேகம் பாவாடை கல்கண்டு பொங்கல் பால் அபிஷேகம் தேன் மற்ற இதெல்லாம் போட்டு கொட்டி அதுக்கு வந்து இருபத்தெட்டு சிவாச்சாரியார் அகாமங்கள் இருபத்தெட்டு இருபத்தெட்டு சிவாச்சாரியார் பன்னிரண்டு திருமுறை போத பன்னிரண்டு திருமுறைவாளர்கள் இருக்கிற ஊர்ல இருக்கிற என்னென்ன மலர்கள் உண்டாத மலர்களெல்லாம் கொண்டு வர்றது ஊதுவத்தி அருமையா குங்குளியம் போய்க்கிறது சாம்பிராணி போடுறது இப்படி எந்த ஒன்றிலும் வலுவில்லாமல் மூணு நாள் பூஜை செஞ்சா என்ன பயனும் அவ்வளவு பயன் இவ்வளவு தண்ணி எடுத்து சொக்கநார தல்ல ஊற்றணும் அவ்வளவு பயன் எனவே அதான் சொன்னார் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு அப்படின்னா வேணும் புண்ணியம் வேணும்னு சொன்ன நீங்க பெரிய தேன் உண்டு பால் உண்டு இது உண்டுன்னா இங்க போறது யார்கிட்ட போறது உனக்கு புண்ணியம் வேணும்னா வேற ஒண்ணு வேணாம் பூ இருக்குல்ல ஆமாங்க தண்ணி இருக்குல்ல ஆமாங்க இதை ஊத்துல போடு கண்ணு போட்டு கால எந்திரிச்சு இது புண்ணியமான அன்பால் அடுதரத்தி அன்பே அன்பாக அறிவழியும் அன்பு மீதூர மீதூர அறிவு தானா போடும் அதுதான் அந்த முன்னவனுடைய நாமம் கேட்டால் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அதே சிந்தனை அதனால பட்டவங்களை என்ன திருப்பிட்டாங்க உலகிட்டே கிடையாது கனவுல என்னவோ உளருதுப்பா திருவாரூர் திருவாரூர் என்ன அந்த ஒயில் காலம் பாரு கொஞ்ச நாள் கீழ்பாக்கிறது அவனுக்கே பிச்சியான இதுவரைக்கும் அம்மா அப்பா இப்ப அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் எப்ப ஒரு வயசு வந்த பொண்ணு அம்மா அப்பா விட்டுட்டு ஒரு காதல் நினைச்சு தானா போலாமான் அப்படிலாம் போறதெல்லாம் ஆசாரம் அல்லவே ஒழுக்கம் அல்லவே என்ன ஆக என்றாள் அகல் இடத்தார் ஆசாரத்தை இந்த உலக ஒழுக்கம் உங்களோட இருக்குது எங்களுக்கு அருள் ஒழுக்கம் மாறிவிட்டது தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் நங்கை தலைவந்தாளே அதான் அன்பே அன்பாக அறிவு அழியும் அறிவு தானா பொண்ணு அதனால் இப்ப அன்பு வேணுமா அறிவு வேணுமா ஆண்டவனை மணங்கன்னாரு அன்புதான் வேணும்னு அன்பு அன்பி உள்ளன்பாகிய ஒன்று இல்லாமல் அந்த அன்பு இல்லாமல் தீர்த்தம் தியானம் சிவாச்சனைகள் செய்யும் அவை சாற்றும் பழமன் அன் அன்பு இல்லாம லட்சார்ச்சனை பண்ணியோ கோடி அர்ச்சனை பண்ணியோ அல்லது சக்கர பவார போட்ட பயனில் போடா என்றார் எது வேணுமோ அது இல்லாமல் மற்றது இருந்து என்ன பிறகு பெருமானுக்கு அவங்கிட்ட போய் பான என்ன கிடைக்கும் தண்ணி கொஞ்சம் கையளவு தண்ணி விட்டா அவ்வளவு பெரிய பெருன்னு நல்லா தண்ணி மறந்து பானாங்க என்ன கிடைக்கும் ரொம்ப அருமையா சொன்ன நல்ல திருக்கோவில் அந்த ஒளி பெருக பெருக நமக்கு துளைக்கில்லல் மலர் தொடுத்தால் தூயவின் நேரடாகும் நல்ல மலரபிஷேகம் செய்து மலர் மலர் வச்சு ஆண்டவன் வணங்குன்னு சொன்ன நமக்கு மேல் கதி கிடைக்கும் அப்புறம் ஆனா இதெல்லாம் செய்தா சார் நல்ல மனந்திறந்து பெருமான பாடுனா அப்படினா இதுக்கெல்லாம் என்ன பயன் கதை அவ்வளவு வாயார பானா அதுக்கு பயன் ஆண்டவன் தான் தருவான் அவ்வளவு தருவான் அதுக்கு சொல்ல முடியாது பெருமானத்துல போய் திருமுன்னர் பல்லியமும் பாடலிவை இப்ப இந்த பிரிவில நம்மால பாற முடியாது என்ன போதாமூர்த்திமா நம்மால பாட முடியுதா இல்ல அதனால என்ன செய்யறேன்னு கேட்டா சா சிவன் என்னைக்கு பனிரெண்டு போதுவாரத்தை அழைச்சிட்டு போய் நம்ம ஐஏஎஸ் தலைமையில காலையில சிவ பூஜை எடுத்து மாலையில உட்காடுறது பன்னெண்டு திருமுறை ரொம்ப அருமையா பெருமானன் வாழ வைப்பான் இயலி செய்ய பாடலினோடு இருமாப்பெய்தி பெருமிதத்தோடு இருப்பாங்களாம் யாரு அந்த இருமாந்திருப்பன்களோ அது மாதிரி இருமாப்பன்னா இன்னைக்கு தருக்கல்ல செருக்கல்ல அந்த பெருமிதத்தோடு புயலிசிப்பும் இங்க அருமையா இந்த மாதிரி இங்க பாடச் செய்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அருமையா கற்பகதையில இருந்து காமதேனும் முன்னிற்க உங்களுக்கு எல்லாரும் சாமரம் வீச எல்லா சிறப்புகளும் பெற நீங்கள் வாழலாம் என்று சொன்ன ஆகவே அப்படிப்பட்ட அந்த இன்பம் கிடைக்கும் சொக்கநாத பெருமான் முன்னிலையிலே செய்தால் அப்படி கிடைக்கும் அப்படி இரவெல்லாம் அந்த திருமுறை விண்ணப்பம் செய்வதற்கு மிகச்சிறப்பு அல்லது நாமாவது பாடலாம் இப்படியாக ஒரு கால் அட்டாங்க முடன் பஞ்சாங்க முடநாதல் ஒன்சால்வெண் குறுகாலு மனத்தடஞ்சூல் கூடல் நாயகற்கு பணிவோர் கோலோச்சி சரி அதெல்லாம் முடியாது வணக்கம் செய்யறோம் வணக்கம் கேட்டா ரெண்டு விதமா வணக்கம் செய்யணும் குருமூர்த்திகளையும் சரி இறைவனையும் சரி எட்டு வகை உறுப்புகளும் படம் வணங்குவது அட்டா அங்கம்னா எட்டு அங்கம்னா உறுப்பு என் வகை உறுப்புகளை கொண்டு வணங்குவது அது அப்படியே நினைச்சு நீங்கள் நெறிமுறையை வணங்குறோம் வணங்கி கையை அப்படியே மின்னையை கோப்பி இந்த கையையும் மின்னையை கோப்பி தலையை ரெண்டு பக்கமும் வணங்கிட்டு மீண்டு அந்த கையை அப்படி எடுத்து மீண்டு கையை எடுத்து எழுந்து அப்பறம் எழுந்திருக்கும் போது மெதுவாக அந்த அஞ்சு வரும் இந்த என் வகை உறுப்பு படம் வணங்கும் போது எழுந்திருக்கும் போது ஐந்து வகை உறுப்பு அதான் என் வகை உறுப்பும் ஐவகை உறுப்பும் படம் நமக்கு பெண்களான ஐந்து வகை உறுப்பை பட்டா போதும் என் வகை உறுப்பினா அவங்க நெடு நெடுஞ்சாங்களே விட வேண்டியதில்லை காலை மடக்கிட்டு அந்த ஐந்து உறுப்பு தான் ரெண்டு முழங்கால் இல்லைங்களா ரெண்டு இப்படி கையை தலை மட்டும் படியது அஞ்சு உறுப்பு அப்படி இல்லை மார்பெல்லாம் படிய அந்த முழங்கால் எல்லாம் படிய செய்யறோம் நமக்கு என் வகை உறுப்பு வணக்கம் அவர்களுக்கு ஐவகை உறுப்பு வணக்கம் இதெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க குருமூர்த்தியும் என்ன கிடைக்கும் அவருத்தம் வண்ணவராய் அருத்தம் புடைவன் தேரி இரு காலம் தலைவருட எக்காலம் தமைவணங்க இருப்பரண்டே பெரிய பேரரசராக எல்லா உலகங்களும் அடிக்கடி இருப்பவராக அந்த வேந்தராய் உலகாண்டு சொல்லி... அவனுடைய பெயரை கருப்பூர சுந்தரன் கடம்பவன சுந்தரன் உட்கரவா தொண்டர் வெறுப்பூரும் கல்யாண சுந்தரன் நல் அறவடிவாய் விளங்கும் ஏற்று பொறுப்பூரும் அபிராம சுந்தரன் தேன் பூடை கவிட பொன்னில் பூத்த மறுப்பூசு சண்பக சுந்தரன் மகுட சுந்தரன் சுந்தரன் என்ற பெயர்ல அப்படி இருக்கிறன் அந்த சுந்தரன் என்ற கடம்பவன சுந்தரம் அபிஷேக சுந்தரன் அப்படின்னா என்ன சொன்ன கடம்பவன சுந்தரன் எல்லாம் பாடுவாங்க மதுரையில இருக்கவங்களுக்கு இதுமாதிரிலாம் அந்த சுந்தரங்கிற பெயர் வைத்து பாடுவார்கள் ரொம்ப அழகான அமைப்பு இப்படி எல்லாம் இருக்கும் எனவே நான் மாறக்கூடல் இருக்கின்ற எங்களுடைய பெருமானி அவனுடைய சிறப்பு பெருமை எல்லாம் என்ன அவனுடைய சிறப்பு பெருமை எல்லாம் வந்த உயிரினங்களை அப்படியே ஆட்கொண்டு எல்லா நலங்களும் தரும் அதான் முக்கியம் அவனுடைய தர்பார் பெரிய பேரன் சொல்ல எந்த உயிரினங்கள் தம்மை நாடி வருகின்றனவோ உள்ளூர் அன்பு செலுத்துகின்றனவோ அந்த உயிரினங்களை கரையேற்றுவான் இருள் செயர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் செயர் போர் மாட்டு என்று சொன்னார் அவனுடைய போரை சொல்லியே வந்தால் நம்மை சேர்ந்திருக்கிற இருள் செயர் இருவினையும் நீங்கும் காலப்போக்கில் பிறவி பெருங்கடலும் நீந்தும் இறைவனடி சேர்ந்தார் நீந்தவர் சேராதார் நீந்தார் திருவள்ளுவர் அந்த மாய பையனுடைய மூர்த்தம் சுக்கநாத பெருமானுடைய மூர்த்தம் அதோடு கூட இருக்கிற அங்கேயர்கன்னியுடைய நிலை இந்த இரண்டு பேரும் இருந்து அம்மையப்பராக இருந்து அலு செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தலம் மிகச்சிறந்த தலம் மதுரை தீர்த்தம் மிகச்சிறந்த தீர்த்தம் பொற்றாமரை மூர்த்தி மிகச்சிறந்த மூர்த்தி சொக்கநாதனும் அங்கையற்கும் என்று சொல்லி அந்த மூன்றான சிறப்புடைய தளத்திற்கு செல்ல வேண்டும் வணங்க வேண்டும் என்று சொன்னார் ஒரு அரைக்கணும் பெருமானை வணங்கி உள்ளே சென்று அங்கையர் கண்ணியை வணங்கி வளமாக வந்து மீண்டும் அந்த முக்கூர்ணி பிள்ளையார்னு பெரிய பிள்ளையார் அதையும் வணங்கி வளமாக வந்து மூலையிலே சொக்கநாத பெருமான் அந்த அறுபத்தி மூன்று புலவர்கள் அதையும் வணங்கி அப்படியே வளமாக வந்து மீண்டும் சொக்கநாத பெருமான் போய் தன்னந்தனியா இருப்பார் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு அவரையும் வணங்கி வளமாக வந்து மீண்டும் விடை பெற்று வணங்கி இப்பொழுது மீண்டும் திருமணி குண்டத்திற்கு வந்துவிடுகிறோம் என்ற அளவிலே இம்மாதிரி மூர்த்தி தலம் தீர்த்தமாகிய மூன்றையும் முறையாய் தரிசிப்பதற்கு ஏதுவாக மதுரை மாணவருடைய பெருமையை விளக்கினார் இனி தொடர்ந்து ஒவ்வொரு படலமாக இந்திரன் படித்திருத்த படலம் என்பதை தொடங்கி அறுபத்தி நான்கு திருவிடையாளர்கள் இனிமேல் தான் கதைப்பகுதி இதுவரையிலும் அவருடைய முன்னுரை பகுதியாக இருக்கிற இறைவணக்கம் அடுத்த திருநகர நாட்டு சிறப்பு நகர சிறப்பு புராண வரலாறு இப்ப மூர்த்தி தவம் தீர்த்தம் இவை அனைத்தும் இந்த நூலுக்கு முன்னரையாக அங்கமாக இருக்கின்றன இனி நாம் வரலாற்றுக்குள் நுழைகிறோம் அடுத்த திங்கள் முதலாவது மாதிரி வரலாற்று நுழைந்து எண்ணவும் சொல்லவும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவிழும் நம்முடைய தவ திரு சுவாமியுடைய திருவடின தந்த ஆசையும் முன்னே இருக்கின்ற பெருமக்களுடைய அந்த முக அமைப்பு ஆசைகளும் முன்னிற்கும் என்று சொல்லி எல்லோருக்கும் அன்றை வணக்க தொடங்க